ओम सद्गुरु सद्गुस्वामी जय गुपया कंदर अनुभूति अनु अरुणगिणादर अनुग्रहणि कुर्ता कंदर अनुभूति नि्यम कुमरा कुमरा निमरा कुमरा गृहाचरण व्लीशनाकास्मरण जय जय सुब्रह्मण्योह मयूराधिढ़ महावाक्यगूम मनोहारिदेहम महचिदगेह மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலும் பஜேலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகம் நேர்த்திக்கு பார்த்த பாசுரம் இருபத்தி எட்டு வசத்தி மகாவசத்தி இப்போ பார்த்தோன்னா அதே சொல்லிட்டு இருக்கேன் உண்மையானத்தை உண்மையை தான் சொல்லணும் சத்தியத்தை சத்தியம் சொல்லணும் சாத்துக்கு இல்லாத சத்தியம்னு சொல்லக்கூடாது இருக்கிறது இருக்கப்படி சொல்லணும் மற்றவர்களை பிடிச்சடோ பிடிக்காமலையும் இருக்கிறத சொல்கிறாப்படி இருக்கணும் அடியான அதனால் ஒரு வந்து வெம்போடு அதனால் இருக்கிறது இருப்படி சொல்லணும் மற்றவர்கள் வந்து வசத்தின்னு கொண்டாடத்துக்கோ இல்லை என்னத்தை பேசுகிறாரு வளர்றான்னு இகழ்வதற்கோ வந்து கவலைப்படுது கண்டிப்பாக கவலைப்படுது என்ன ஆனந்த அனுபவத்தையும் நிலையை அவர் அடைந்தார் அதை அடைவதற்கு நம்ம சொல்லலாம் அந்த சமாதி நிலையை சொல்வதற்கும் மிகவும் கஷ்டம் அரிது சொல்ல முடியாது அவர்களை அனுபவிக்கணும் அந்தந்த ஜீவன் அந்தந்த முடிக்கணும் அந்த கந்தர் அனுபூத்தியில இது அவருடைய அனுபூதி நிலைய இங்க சொல்றார் யானாகி என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது அந்த அனுபூத்தி சமாதி நில இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆனந்த ஆத்ம அனுபவத்தை வார்க்கைகளால் சொல்ல முடியாது எப்படி முடியும் முடியாதுங்கிறத அவர் வந்து அது ஒரு இதம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அப்படி ஆச்சரியப்பட்டு அவர் சொல்றார் நம்ம அதை அனுப அடைய முடியும் ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் சத்தியம்னு நம்ம நம்பினா நம்ம அடைவதற்கு அடுத்த பாசனமே இந்த இன்னிக்குண்டான பாசனம் இருபத்தி ஒன்பது இல்லே எனும் மாஜையில் இட்டனை நீல்லே நறியாமை பொறுத்திலேயே மல்லே பொறி பன்னிருவா குவில் சொல்லே புனையும் சுடர்வேலவனே மாயையிலிருந்து ரட்சிப்பதற்காம் இல்லே எனும் மாஜையில் இட்டனினி பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே புரிவன் நிறுவாக்குவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே இது இந்த இது வந்து இல்லே எனும் மாஜையில் இட்டனினி பொல்லே அவரியா பொல்லே பொல்லே நறியாமை பொல்லே நறியாமை பொறுத்திலேயே மல்லே பொறி பன்னிருவாகுவியில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனு மாயிலிருந்து ரட்சிக்கணும் அறியாமை அகரவணும் இதுக்கு பிரார்த்தனை பண்ணுறாப்பு ஆமாம் இந்த கேள்வி வந்து கேட்டார் அந்த இது இங்கே கரெக்டாக இருக்கு முன்னாலேயே உயர்ந்த நிலையை கொண்டு போய் வச்சுட்டாரு அதே மாதிரி இப்போ போன சமாதி நிலையம் அதாவது ஞான அனுபவ நிலை அதில் வந்து போயாச்சு அப்புறம் வந்து என்ன புனராவர்த்தது என்னெல்லாம் சொல்றது இது அது வந்து இப்போ அடுத்தது இப்போ வந்து மாயிலேருந்து என்னை காப்பாருன்னு சொல்கிறேன் விரோதமா இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் சரி சந்தேகம் கரெக்ட் கேட்டது ரைட் தான் இது வந்து கந்தனை அடையக்கூடிய அனுபவ அனுபூத்தி அடைவதற்கு கந்தனால் அனுகிரகம் அளப்பட்டு அருள் செய்யப்பட்டு கந்தனிடம் அடைந்த அனுபூத்தியை சொல்கிறார் அதுதான் மாறி மாதிரி தான் வருது வாஸ்தம் இருக்கும் ஆனால் சிலதெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுறாப்புல இது வந்து உபதேசம் பண்ணுறாப்புல அவர் மேலே ஏற்றி சொல்கிறார் படியன் வந்து வட சாம்பிராணி சொல்லி இருந்தானோ ஏத்தின்னு சொல்லிக்கிறேன்னா நான் வந்து அனாவசியமாக யாரையும் இது பண்ண வேணாங்கன்னா நான் சேர்த்து சொல்கிறோம் அப்புறம் மாயிலேருந்து காப்பாற்றினா அந்த மாயிலேருந்து அவ்வளோ லேசலும் விடவும் முடியாது அந்த அதாவது ஒன்ஸ் அந்த ஞான ஸ்டேஜில் போய் சேர்ந்தப்படும் மறுபடியும் திரும்பி வர மாட்டேன்னு சொல்ல முடியாது ப இதெல்லாம் உதாரணங்கள்லாம் காமிக்கலாம் அந்த ஞான சமாஜியில் இருப்பார்கள் அதாவது துரிய சமாதினு சொல்வார்கள் துரிய ஸ்டேஜ் அதாவது அந்த எல்லாத்தையும் கடந்த நிலை அதில் இருப்பார்கள் மறுபடியும் லோக வாழ்க்கைக்கு வருவார்கள் ஏன்னா உலகத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணணும் இது காமிக்கணும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அதனால் வருவார்கள் அடுத்தது ஏற்கனவே காமிச்சிருக்கோம் தேவி மகாத்துவத்தில் ஞான ஞானி நாமப்பி சேதாம் ஷி தேவி பக்தீசா பலாத் ஆக்ரிஷ மாயா மகா மகாமாயா பிரேச்சின்னு சொல்லிருக்கும் அப்போ இது நடக்கும் இது அப்படியே கண்டினியூஸாக அப்படி நடக்கக்கூடியது எப்போ வந்து திரும்பி வராது அவர் சாயுஜ முக்திங்கிற அளவில் போயாச்சு இப்போ வந்து கிளி ரூபமாக போயிட்டு இந்த பாரஜார புஷ்ப புஷ்பத்தை கொண்டு கொடுத்துட்டும் அவர் கண்பாவை எல்லாம் சரியாக எல்லாருக்கும் நல்லா போய் முடிஞ்சுட்டும் தன்னுடைய சரீரம் இல்லைன்னு ஆயில் போனப்பறம் அப்புறம் அனு முருகன் அனுகிரகம் பண்ணிட்டார் அவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ வந்து அ சாகுத்தியத்தை அடைந்தாயுதுன்னு அடைஞ்சிடும் அப்படி முருகனுடைய கையில் வந்து கிளியாகவோ மீனாட்சி அம்மையினுடைய கிளி கையில் கிளியாகவும் ஆயாச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மறு ஜென்மம் இல்லையே ஆயிடுச்சு அப்புறம் அனுபவித்த நம்ம கொடுக்குறார் இதெல்லாம் நமக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உபதேசம் எடுத்துக்கணும் இது வந்து நடக்கும் அதனால் எல்லா ஐம்பத்தியோரு செய்யலும் அந்த அருணகிரநாதர் கொடுத்ததே இது சொல்வதும் அவர் காண்பிப்பதும் சரியே அதை வந்து நம்ம சற்றி எடுல்லாம் கொடுக்கல அதை நான் வந்து சமாதான பண்ணத்துக்காக அடிக்கணும்னு சொல்லணும் அதனால் அறியாமை போகிறதுக்கும் இந்த பாசுரத்தை நாம் சேவிக்க வேண்டும் இல்லே எனும் ஆகியினி பொல்லே நறியாமை பொறுத்திலே மல்லேபுரி பன்னிர பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் புடர்வேலவனே மல்லேபுரினா மல்லயுத்தம் போ செய்வதற்கு ஏற்றபடி வாகுன தோல் அப்படி இருக்கும் அபராத க்ஷமாபுரம் மாதிரி இதை பார்க்கலாம் அபராத கஷமாபுரம் இருக்கும் ஈஸ்வரன்ட்டையும் அம்பாளுட்டையும் சொல்லது உண்டும் அராதம் க்ஷமஸ்வா அப்படின்லாம் வருது இல்லையா க்ஷமஸ்வாபராதன் அம்பாளுட்டையும் பேசணும் இல்லையா அது மாதிரி இங்கே வந்து அபராதத்தை மன்னிக்கிறாப்பில் அவர் கேட்கக்கூடிய விஷயம் அதனால் என்னுடைய மல் பயிற்சினால அதுக்கு அதுக்கு திறமை இருக்கிற மாதிரி பன்னெண்டு தோள்கள் இருக்குது ஒரு தோளே போகிறோம் பன்னெண்டு தோள்கள் இருக்குது இப்போ என்னுடைய பாமாலைகளை ஏற்றுக்கொண்டாய் உனக்கு புஷ்பமாலை போடணும் பன்னெண்டு தோளுக்கு ஆனால் பாமாலை ஏற்றுக்கொண்டாய் அப்படி இருக்கக்கூடிய நீ வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அணிந்திருக்கிற புஷ்ப மாலைக்கு பல பூமாலைக்கு பல பாமாலை ஏற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானபாஸ்கரனே ஞான வேலைவன் ஞானமே ரூபமாக்கூடிய வேலை கொண்டவன் நான் செய்யாத செய்த எல்லா பொல்லாத காரியங்கள் தப்பு அபஜார காரியங்கள் எல்லாத்தையும் நீ ரஷித்தையும் பொறுத்து க்ஷமா பண்ணும் கிடைச்சிருத்தையும் அஜ்யானத்தை போக்கி என்ன மாயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் இப்போ அக்யானத்தை போக்கு அக்ஞானம் போயி தானே அவருக்கு வந்து ஞானம் வந்திருக்கு மறுபடியும் அக்யானம் போக்கினேன் அப்படின்னா அதுதான் சொன்னேன் இப்படி முன்னே அப்படி வந்து நமக்கு உபதேசம் பண்றாப்பல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்ம இதை இதை வந்து ஓதி உணர்ந்து பாடி நமக்கு வந்து மாயிலேருந்து காப்பாற்றுவதற்காக அந்த ஞானஸ்கந்தனை சுப்பிரமணிய சுவாமி பிரார்த்தனை பண்ணனும். அப்போ என்னை மாயையிலிருந்து என்னை ரஷிப்பாயா அதான் ஸ்ருத்திகீரேன்னா ஒன்று வந்து பாகத்துலேன்னு சொன்ன அடியுன்னு சொன்னி அஜாம் ஜெயி அப்படின்னு சொல்லது அதான் விஷயம் அப்படி காண்பிறார் அதனால இது வந்து மாயையிலிருந்து தன்னை ரட்சிப்பதற்காகவும் செய்த குற்றங்களை பொறுப்பதற்காகவும் அப்படி பாசுரம் சொல்கிறார் இல்லே எனும் மாயை என்பதை தாய்மான சுவங்கள் சொல்கிறார் அண்டபகிரண்டம மாயா விகாரமே அம்மாயை இல்லேயாம் அப்படின்னு வந்து வேதவியாசு சொல்லுவார் கோடி பல கோடி கிரந்தங்கள் சொன்னதை ஒரு அரஸ்லோகத்தை சொன்னது பிரம்மச பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மை வனாபரகான்னு அப்படின்னு சொல்லி வேதாந்த டிண்டி மகான் வரும் அதாவது வேதாந்தம் முற சொல்லி கொட்டு என்ன சொல்றதுன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா பிரம்மோ ஜீவை வனாபரகா பிரம்மங்கிறதா சத்தியம் சத்யங்கிறதான் பிரம்மம் அதாவது உருவம் இல்லாமல் ஈர்க்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய கடவுள் கந்த கடவுள் சொந்த கடவுள் தான் சத்தியம் அது இது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்ச உலகம் மித்யா மித்யா என்ன மாயை அதாவது விவகாரத்திற்கு சத்தியமாக தோன்றும் அடிய செல்லார்ட் பண்றேன் புஸ்து சொல்றேன் இது வந்து விவகாரத்துக்கு சத்தியமான விஷயம் ஆனா பாரமார்த்திகே இது அந்த முருகன் அந்த பிரம்மம் ஆதாரமா இருக்கிறதுனால சத்தியம் மாதிரி இது வந்து அல்டிமேட் ரூத்து பிரம்மம் உண்டு அல்டிமேட் ரூத்து அந்த ஞானஸ்கிரம் தான் அதெல்லாம் சொல்றார் இப்படியும் காமிக்கிறார் இதை இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா புகழ் மாலையை தரித்து கொண்டு என்னை மாயிலிருந்தே மீட்கவில்லையேன்னு அருணிகிநாதர் வேண்டாப்ல பாக்குறான் அப்போ அறியாமை பொறுத்த இல்லையேன்னு வேற சொல்றார் என்னன்னா நீ பொறுத்துப்ப நீ பொறுத்து இல்லையா அவசியம் பொறுத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை தெய்வ பக்தியோட விவேகம் ஏற்படுவதற்காக இந்த கல்வி கல்விகள் விசாரணை எல்லாம் பண்ணணும் ஆத்ம விசாரம் நித்யா நித்திய விவேக விசாரம் எல்லாம் உண்டும் அதாவது ஆத்ம எது வந்து சத்தியம் எது அசத்தியம் எது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள எது சாரம் இது அசாரம் அப்படியெல்லாம் விசாரம் பண்ணணும் முருகனை தவிர வேற ஒன்றும் நம்ம தேவையில்லைன்னு அது வைராகியத்தோடு இருக்கக்கூடியது அப்படி ஒரு சத்குருவை அழைத்து சாஸ்திர விசாரணை பண்ணணும் விசாரணை இல்லைன்னா அனாத்ம விஷயமான இந்த லௌகிக விஷயங்களை அப்படிப்பட்ட ஞானஸ்கந்தன்ட்ட பிரார்த்தனை பண்றாப்பிள் ஆயிடும் அது நமக்கு கெடுதலை விளைவிப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கேன் அதனால அவர் வந்து இந்த வாசுரம் மூலமாக என்னடா சொல்ல வரார் அப்படின்னா இதான் சொல்ல வரார் நீ வந்து மூ சாஸ்திரத்தில் மூணு விதமான தசைகள் சொல்கிறார்கள் அதாவது இந்த ஜீவன் அடிய நீங்கள் கேவல திசைன்னு இருக்குது பெத்த திசை முக்த திசைன்னு இருக்கு கேவல திசைங்கிறது அந்த ஆத்மாக்கள்லாம் கேவலத்தில் அதாவது ஒடுங்கி இருக்கிறது அணுக்களாக இருக்குது ஒரே அக்ஞானம் ஒரே இருள் அப்படி இருக்கு கஷ்டம் அப்படி நம்ம கட்டுப்பட்டுருந்தோம் இப்போ நம்ம இருக்கிறதே பெத்த திசை இதில் வந்து அக்யானமும் ஞானமும் இருக்கு இருளும் இருக்குது ஒளியும் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் துன்பம் கொஞ்சம் சுகம் இன்பம் அப்போ துன்பமும் இன்பமும் கலந்து இருக்கிறது இந்த பௌத்திக லோகத்திற்கு வந்திருக்கும் இது மிஷ்ரமான லோகம் இது அடைய வேண்டியது முக்ததசி தசை முக்த தசை அதான் கேவல நிலையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து ஆண்டவன் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கான் அப்போ மாயைக்கு கெடுதல் இல்லை மனசை கெடுக்க வந்தது இந்த ஆணவ அந்த ஆணவ மரம் தான் சேர்ந்திருக்கு மாயாமலவும் கர்ம மலவும் இப்போ ஆணவ அகங்காரம் அகங்காரம் அமகாரம் அபிமானம் அதுதான் அப்போது அகங்காரம் அமக்காரம் ஆணவ மாலத்தை போக்கத்துக்கு தான் மாயாமலம் அப்படிலாம் இருக்குது ஆண்டவனுடைய அனுகிரக உபகாரம் தான் சொல்கிறது நீதான் கொடுத்தா இந்த வாழ்வு சரி ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் குற்றம் நான் செய்யக்கூடிய அபச்சாரங்களை நீதான் பொறுத்துக்கணும் அப்படி சொல்கிறார் அறியாமையால் வந்ததை பரமாத்மா மன்னிப்பார் அறிந்து செய்யக்கூடிய தெரிஞ்சு அதாவது அக்ஞாத்வா சக்ருத்து அதை வந்து மன்னிச்சிடுவார் ஞாத்வாக அசக்கிருத்தை மன்னிக்க மாட்டார் அக்ஞாத்வா அசக்கிருத்து அஜாத்துவம் அசக்கிருதம் தெரியாமையால் பல தடவை பண்ணால் அதை மன்னிச்சிடுவார் ஞாத்வம் விஷயம் தெரிஞ்சுட்டு சக்கருத்து இருந்தாலும் மன்னிப்பார் தெரிஞ்சுட்டே வேணும் பல தடவை மன்னிக்க மாட்டார் ஞாத்வா சக்கிருத்துனா மன்னிப்பார் ஞாத்வா அசக்கிருத்தான் மன்னிக்க மாட்டார் அப்போது நான் சொல்லதான் பொல்லாதவனாயிட்டேனா நான் அறியாமல் செஞ்ச குற்றங்கள் தோஷங்கள் அபராதங்களை மன்னிக்க மாட்டேலாம் அப்படின்னா மன்னிக்கணும்னு அர்த்தம் முன்னாள் அர்த்தம் அப்போது முகத்தில் ஞானஸ்கந்தனுடைய முகத்தில் அவ்யாஜ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியது அனு அனுகிரகம் தெரியுது தோளில் இருக்கிறது வலிமை முகத்தில் இருக்கிறது அருள் முதல்ல அருள் உண்டும் அதுக்கப்புறந்தான் வலிமை உண்டும் அருள் நமக்கு அனுகிரகம் தான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் தான் அந்த டானிக்கு தான் நம்முடைய வியாதி அது இந்த பிற பிறப்பு இறப்புங்கிற பிணி அதை வந்து அழிக்கக்கூடியது அதனால் நமக்கு வந்து ரட்சிக்கக்கூடியது தோல் அனுகிரகம் பண்ணக்கூடியது இந்த முகம் அப்படி பார்க்கலாம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த வலிமையால் நம்முடைய காமக்ரோதரோ பொம்மகாரோ சரியில் எல்லாத்தையும் அடக்க வேண்டும் அதை பார்க்கணும் அதனால் முன்னால சொன்னார் யானாகி என்னை விழுங்கின்னு அனுபவத்தில் அருணகிரி சொன்னது இல்லையே அதை நாம் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட பிரகாசிக்கக்கூடிய வேலவனே உன்னுடைய திருவடிகளை திருவடிகளை நான் பிரார்த்தனை கிரமா பிரார்த்தனை பண்ணேன்னு சொல்கிற அப்படின் சொல்றது இந்த பாசுரத்தினுடைய ஒரு கருத்து தாத்பரியம் அப்புறம் மல்லேபுரியனா மற்போர் ஏற்றதாக பல் இருவாகுவில்னா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு தோள்கள் என் சொல்லே புனையும் அடியனுடைய பாமாலைகளை தரித்த கொள்ளுடைய திருப்புகள் பாடிருக்காரு நிறையா பாடியிருக்காங்க எல்லா விருத்தெல்லாம் பாடி அடி அடையின்னு முன்னாலேயே ஒரு லிஸ்ட்டே சொன்னாலேயே அவளை பண்ணுக்கா அப்போது இல்லே எனும் மாயில இல்வாழ்க்கைங்கிற மாய வாழ்வு இவதான் இல்லையே எவையான்னு சொல்கிறான் அப்போமா இது ஒரே ஒரு ஒரு பிரமாணமாக எடுத்து ப்ரூஃபாக நம்ம உபதேசம் பண்ணுறாப்படம் இல்லே எனும் மாயிலும் சொல்கிறது இல்வாழ்க்கைங்கிற சொல்லப்பட்ட மாய இவரோ தனியாக இருக்கார் அவன் பிராணத்தியாக பண்ணத்துக்கு தான் வந்தார் அதுக்கப்புறம் ஒரு முருகன் அடியாராக தான் இருந்திருக்கார் சிவன் அடியாராக இருந்திருக்கார் அதனால் இவருக்கு இயல் வாழ்க்கை இல்லையே அப்படின்னா என்ன அப்போ நமக்கு உபதேசம் பண்ணுறா அப்படிதான் அது அப்போது நீ இட்டனை அடியனை அகப்பட செய்து விட்டார் எப்படியும் இந்த மாய் வாழ்வில்லை இப்போ அடியிருக்கேன் இப்போ வந்து இந்த கிரகஸ்தர்மத்தில் பிராமணனாக இருந்து என்னை வந்து மாட்டி அதுவும் இந்த ரஜோ குண தமோ குணம் குணம் சம்பந்தத்தால் வந்து எல்லா விதமான அதாவது இந்த கிரகத்த வாழ்க்கையில் கிரகத்த வாழ்க்கை இல் வாழ்க்கையில் மாட்டின்ட்டேன்னு அகப்பட் அகப்படுறாப்புல செய்துட்டி அப்படின்னா என்னுடைய பாப்ப புண்ணியங்களால் தான் வந்திருக்கோம் அது பிரார்த்தனை இப்படி பண்ணுறார் நீ என்னை கழட்டி உடனே நடத்தம் தான் அப்போது பொருளை அறியாமை பொறுத்தனிய எதனால அஜானத்தால அவிவேகத்தால அவிவேகத்தால அஜானத்தால அறியாமையால நான் சென்ன பிழைகள் தோஷங்கள் குற்றங்களை பொறுக்கலையே அப்படின்னா பொறுக்கணும்னு அர்த்தம் அப்படி தான் இந்த மல்லயுத்த மண்டத்துக்கு தீம் தோல் வலிமை போடணும் அப்படி பன்னெண்டு தோல் வச்சுட்டு இருக்கேன் அதில் மாலை போனால் நானும் என்னுடைய பா மாலையிலையும் அணிந்து கொண்டிருக்கேன் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய கையில் வந்து ஞான பிரகாசமாக இருக்கக்கூடிய ஞான வேலை தரித்திரம் இந்த இல்வாழ்க்கைன்னு சொல்லப்பட்ட மாயா வாழ்வில் என் நீ சிக்க வச்சுட்டு அவரை பண்ணலை நம்முடைய பாப புண்ணியங்கள் தான் மருதையும் அப்போது என்னுடைய கெட்டவனான அடியனுடைய அத்தியானம் அவித்யா அது அப்படிப்பட்ட அறிவியலை தன்மையால் ஏற்பட்ட குற்றங்கள் தோஷங்கள் அணிந்து பொறுக்க வேண்டும் அதனால் கேவல நிலைன்னு சொல்கிறது வந்து இந்த இது இருக்கு அதாவது சிருஷ்டித்திரி சமஹார காலத்தில் எல்லாம் ஜீவர்கள்லாம் ஒடுங்கி இருக்கிறது பிரம்மத்திட்டம் அதுதான் கேவல் நிலையில் அப்போது இந்த ஆணவ அகங்காரம்னு சொல்லப்பட்ட இருட்டாக இருக்கக்கூடிய அதில் அழுந்தி கடக்கக்கூடிய அணுக்களாக ஆத்மாக்களாக இருக்கார்கள் மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கிற போதும் இந்த மாயின் காரியங்களான வாழக்கூடிய இந்த சக்கல நிலையை கொடுக்குறாங்க நிலை சக்கர நிலை அப்படின்னா நமக்கு ஒரு சரீரம் கொடுத்துருக்காரு தனு கரணம்லாம் இந்திரியங்கள் கை காலு கண்ணு மூக்குக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்ப புவனம் இந்த ஊர் இந்த உலகம் இந்த புவனம் அப்போ உலக வாழ்க்கையில இறைவன் நம்மளை இட்டான் எதுக்காக உயிர்களுடைய மலத்தை போக்கி அதாவது ஆணவ மலம் அகங்காரம் அமகாரம் அதுதான் அபிமானத்தை போக்கி அதோடு வேறு சேர்கிறது இங்கே வந்த உடனே கர்ம மாயாமலம் எல்லாத்தையும் போக்கி சுத்தமான அனுகிரக ரூபமான சுத்த நிலையில் அதுதான் முக்தி நிலை அதில் சேர்த்தும் தன்னுடைய திருவடி அனுபவத்தையை அடையும்படி செய்கிறான் அப்போ அவன் செய்கிறது வந்து அனுகிரகமாக நிகிரகமாக அனுகிரகம் அப்போ அதற்கு நாம் தௌதியாக வேண்டும் அதனால் என்னு என்னுடைய குற்றங்களினி பொறுத்துக்கொள் அப்படின்னு பிரார்த்தனை உண்டா அதனால் இறைவன் வந்து அனுகிரகம்தான் செய்கிறார் புகழரியனின் விளையாட்டே என்னே என் தாய் புண்மை அறிவுடைய என்னை பொருளா பண்ணி இகல் விளை விளக்கும் இகழ் விளைக்கும் மலமாயை கண்மத்தூடேன் இகழ் விளைக்கும் மலமாயை கண்மத்தூடேன் இடரவும் செய்தனையே இறக்கமீடோ தாய்மானவர் படின்னுன்னு சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் அதுதான் அது திருமந்திரத்தில் திருமுருள் சொல்றார் பாசத்தில் இட்டது அருள் அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள் அந்த நேசத்தில் கூசற்ற முக்தி அருள் முக்தி அருள் முக்தி அருள் தான் இப்ப பேசுறது முக்தி அருள் அந்த கூட்டத்தின் தே நேசத்து தோன்ற நிலை அருளாமே இப்படி முக்தி அடையணும் அதுக்காக தான் சொல்றது அதுக்காக இப்படி பண்ணுறாரு அதாவது அதனால தான் முருகன் ஞானஸ்கந்தன் கந்த கடவுள் ஆத்மாக்களை சகல நிலை அதாவது லோகாயத்த நிலையில் இருக்கக்கூடிய உலக வாழ்வில் கிட்டதையும் இந்த இச்சை அறிவின் அதாவது அனுபவமான அந்த ஞான கர்மாக்கள்லாம் விளங்கும் பொருட்டும் தெரியும் இது மூலமாக ஆணமலம் போனோம் இதோட சேர்ந்துக்கிறது மாயாமலம் கர்ம மலம் சேர்ந்துக்கிறது அப்போது அது எல்லாம் முழுக்க போகணும் முழுக்க போகி நமக்கு வந்து ஆணவ மலத்தை ஒழுக்க வேண்டும் அப்போ மாயாமலம் கர்ம மலம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முருகனுடைய பதிஞானத்தை அடைந்தா அப்போ இந்த மலை மலம் போயிடும் அப்போ பொல்லேன் பொல்லாங்கு போன்ற பண்பு பேரடியாக பிறந்தது அப்படி சொல்றாரு பெருமானே என்னை இந்த மாய வாழ்வில் விட்டது நீதான அப்படி இல்லை நம்முடைய பாப்ப புண்ணியங்கள் வாசணும் அதனால என்னுடைய அறியாமையால் நடிக்கக்கூடிய பிழைகளை நீ பொறுத்தரல் வேண்டும் ஆமா அக்ஞாத்வா அசகிருத்து ஞாத்வா சகிருத்து இது சம்பாவித சமஸ்தோஷம் அபச்சார அபராத அபனோதானார்த்தம் இப்படின்னா ஸ்நான சங்கல்பம் அணிக்கலாம் அப்படி அப்போ பிழைகளை பொறுக்க வேண்டும் அது உன்னுடைய கடமை எதான் சொல்றார் கந்த விமயவராக மகாதேவசும் போன்னு வரும் கமாபராதனத்தில் அப்படி அம்பாளுக்கும் அபராத சகஸமே ஜெயநம்பி சூத்ரி யாம்கினி சுமபுரம் தான் பிரம்மாரேஸ்வரன் அப்படிலாம் வரும்ஸ்தா சமஸ்தாபராதம் கஷமஸ்வன் வரும் அப்போ பாகு பாகு தான் வாகுன்னு வருது பாகு வாகு தோல் அப்படிப்பட்ட முருகேடான சுப்பிரமணிய சுவாமிக்கு பன்னெண்டு திருத்தோல் இருக்கு கிரியாசக்தியை காமிக்கிறது எம்பிலானுடைய தோள்களை போழுவதால கெட்ட வினைகள் தீரும் ஆமா அப்போ முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் கந்தரலம் கார்கிறேன் கட்சி பசுவாத்திரம் சொல்ற ஆறு இரு தடங்கோல் தடந்தோல் வாழ்க அப்படி வருதல்லையா அதுதான் அப்படியும் முருகன் தன்னுடைய பன்னெண்டு தோள்களாலையும் ரருணகிரிநாதனுடைய திருப்புடான பாமாலை அணிந்து அவருக்கு அனுகம் கொண்டார் அப்போ அடிமை தொடுத்திட புண் சொல் ஒன்று நித்தியமால் புனைந்தன சொல்ற கவிமாலை சூடுவதும் வகுப்பில் வருது அடிமை சொல்லும் சொல் தழ் தமிழ் பனிரோடு பரிமிளம் இஞ்ச கடப்ப மாலயம் அணிவோனே இப்போ திருப்பூர் வழி சொல்லும் சொல் தமிழ் பனீரோடு பரிமிளமிஞ்ச கடப்ப மாலயம் அணிவோனே வருது அதனால ஞானஸ்கந்த மூர்த்தே ஞான பண்டிதா ஞான சக்தியை கையில் கொண்ட ஏ பிரபோ இந்த லோக வாழ்வையான சக்கரநிலை அதாவது லோகாயுதமான இந்த வாழ்வில் வாழ்க்கையில் லௌகிக என்ன போட்டிருக்கிற என்ன அடியன் செய்தக்கூடிய மற்ற பிழைகளை பொறுத்து அனுகிரகம் செய்து மாயையிலிருந்து காப்பாற்றுவாயாக சொல்றார் ஞானஸ்கந்தார் பணமுத்து வேர்